கடந்த அஞ்சு வருஷத்துல பிரெசிடன்ட் பிரதீபா பாட்டீல் இருபத்தி வாட்டி ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்காங்களா பரவாயில்ல அவங்களுக்கு அந்த வேலையாவது இருக்குதுங்களாஜி போது கண்ணீரும் கம்பளையுமாக கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரமா சென்னையில் ஒவ்வொரு சந்து தடுமாறி திக்க அனுபவத்தை உங்களிடம் உலகத்தில் எந்தாலும் சார் சொந்த வீடு இல்லாம வாடகைக்கு வீடு கிட்ட வீடு யாராவது இல்ல யாராவது வீடு பார்க்க வராங்கன்னா அவங்க எழுநூத்தி இருபத்தி ஏழு பேச்சுக்கு கண்டிஷன் போறதுலாம் நியாயம் தான் ஆனால் சிறிதெல்லாம் வந்து கேட்கும் போதே முருகனு மூக்க பிடிங்கிற மாதிரி அதெல்லாம் இனிமேசு பண்ணாதீங்க ஒரு வேண்டுகோள் நீங்க இட்ஸ் அ வெரி சிக்கனிங் ஆஃப் த அவுட் டேட்டட் ஓல்டு மாடல் ஆஃப் த கொஸ்டின் வெஜிடேரியன்னா நான் வெஜிட் நம்மளுக்கு இன்னும் நம்மள அந்த வீட்டில் போய் அவங்க அவங்க அவங்க அவங்க அவங்க சாப்பாடாக சாப்பிட போற அவங்கள நம்ம சமைச்சு கொடுக்க போறாங்க வெஜிடேரியன்னா நான் வெஜிடேரியனோ தயவு செய்து வீடு விட்டுருங்க கொடுக்கும்போது திருப்பி கிளீனாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்று மாப் போட்டு கொடுங்க நாங்கள் வேணால் பினாயில் காசு கொடுத்துட்றோம் நீங்கள் இல்லை அவங்களே கூசு வாங்கி பினாயில் வச்சு கழுவிட்டோம் ஆனால் வெஜிடேரியனா அப்படின்னு எடுத்தடுப்பில் ஒரு கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கிடையாது போயிடுது ஸோ அதுவும் இட்ஸ் ரிஜெக்டட் ஆஃப் த வெஜிடேரியன் கொஸ்டின் அது பரவாயில்ல பரவாயில்ல நான் வெஜிடேரியன் தான் இருந்தாலும் எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் எத்தனை அ <laughs> வீடுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்கள தற்கொலை என்ன தயவு செஞ்சு வருவாங்க ஒரு <h importante> வீட்டுக்குள்ளே போவது மூணாவது சொல்லியாச்சு மோசமான ஒரு விஷயம் அதாவது அதுக்கு ஒரு அல்பதமா ரெண்டு ரூபாய் மூணு தூக்கி மூஞ்சி வச்சு போறான் எதுக்கு அந்த I not able to ஒரு விஷ படத்தில் வர கிளை உங்க வீடு கடைபிடிக்க உடைய பார்த்து மாதிரி தேடி வீடு இதுக்கு அப்புறம் உனக்கு சென்னையில் வீடு கிடைக்குமா சத்தியமே கிடையாது